நற்றினையின் ஒரு நிமித யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுக்கீர்த்தனா நூல் இல்லாமல் மாலை செய்ய முடியாது ஆம் நூல் இல்லாமல் மாலை செய்ய முடியாது என்கிறார் சாணக்கியன் நன்றி வணக்கம்